நமோதுதாய் வம்சி மஹோ நமோ குருப்பலவரப்போமஸ்மி சச்சிதானிணே நமோ வேதாந்திணே கிருஷ்ணாய லோகம்ேதாஸி முனி சகூ புருஷோத்தமசிரே நோ சகசிரியைஸ்மிருக்கமா பவித்திரோ மங்களா மங்களம் பூத்தோயப்பித்தர் விஷ்ணு சகசிரநாமத்தினுடைய வியாக்கியானத்தில் பவித்ராணாம் பவித்ரம் என்கிற இந்த சென்டென்ஸுக்கு விஸ்தாரமாக அர்த்தம் சொல்கிறார் பவித்ரம் அப்படின்னு சொன்னாலே தூய்மைப்படுத்தும் கருவின் அர்த்தம் தூய்மைப்படுத்துகிற கருவிக்கெல்லாம் தூய்மைப்படுத்தக்கூடிய சாதனமாக இருப்பவர் இறைவன் மகாவிஷ்ணு எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற அந்த மகாவிஷ்ணு தத்துவம்தான் ஆக பவித்ராணாம் பவித்ரம் சமஸ்த பாபங்களையும் நீக்கக்கூடியது பவித்ராணாம் பவித்ரங்கிறதுக்கு லௌகிக பவித்திர விஷயங்கள் வேறு வைதிக பவித்திர கர்மாக்கள் பவித்ர கர்மான்னு சொன்னாலே நம்மை புனிதப்படுத்திக் கொள்ளக்கூடிய பாவங்களை நீக்கக்கூடிய பூஜைகள் வழிபாடுகள் ஜபங்கள் இதுக்குத்தான் பவித்திர கர்மான்னு பயிர் லௌக்கிகமாக இதை பெருக்கித் தொடச்சி கிளீன் பண்ணி இதெல்லாம் வந்து இன்செக்ட்ஸ் எல்லாம் வராமல் பண்ணுறதுங்கிறது அது லௌக்கிக பவித்திர கருமா இது வைதிக பவித்திர கருமா க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போய் தீர்த்த ஸ்தானம் பண்ணுறது கடவுளை வழிபடுறது ஜபம் பண்ணுறது இதெல்லாம் பவித்திர கர்மா ஜீவன் தன்னுடைய மனசை சுத்தப்படுத்திக்கிற கர்மா தன்னிடத்தில் இருக்கிற பாபத்தை எல்லாம் நீக்கி தன்னிடத்துல புண்ணியத்தை சேர்த்துக்கிற கர்மா அதெல்லாம் ஈஸ்வர சம்பந்தம் இருந்தால் தான் அந்த பவித்திரத்துக்கெல்லாம் மகிமை ஆஹ் பவித்திர கர்மாக்களுக்கெல்லாம் பவித்ரீகரணம் பண்ணக்கூடிய அனுகிரகம் ஈஸ்வரனுக்கு இருக்குது ஆகையனால் அவரை பார்த்து என்ன சொல்கிறோம் பவித்ரா நாம் பவித்ரம் ஆ பகவான் தான் பவித்ராணாம் பவித்ரம் அப்புறம் இன்னொன்று சொன்னார் இந்த சம் மற்ற பவித்திரங்களெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போ லௌகிக பவித்திரம்னா தொடச்சுட்டே இருக்கணும் பெருக்கின்றே இருக்கணும் அதே மாதிரி மனசுக்கும் வந்து அப்பப்போ சுத்தம் பண்ணணும்னா அப்பப்போ நம்ம எதாவது நல்ல காரியம் பண்ணிகிட்டே இருக்கணும் ஆனால் பிரம்மஜானம் வந்தாச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அப்படி சுத்தப்படுத்தணுங்கிறது கிடையாது அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறது உண்டு செம்பு பாத்திரத்தை அடிக்கடி அது களிம்பு வராமல் இருக்கணும்னா க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும் ஆனால் அதையே ரசவாதம் பண்ணி தங்கம் ஆக்கிவிட்டால் அதை சுத்தம் பண்ண வேண்டி இருக்காது அப்படி சொல்கிறது உண்டு ஆ செம்பையே நம்ம பொண்ணாக மாற்றிவிட்டால் அப்புறம் அந்த செம் அந்த பொன்னான அந்த செம்பை திரும்ப திரும்ப தேய்ச்சி கிளீன் பண்ணிட்டுருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அது மாதிரி தான் இங்கேயும் தத்துவஜானம் புரிஞ்சாச்சுன்னு சொன்னால் அப்புறம் இந்த பவித்ர கர்மங்கள்லாம் தேவையில்லை ஆகையினால பவித்ராணாம் பவித்ரம் அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானத்தினால அஜானம் இந்த பவித்திர கர்மாக்களை பண்ணுறதே அஜ்யானத்தினால்தான் இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது அந்த இன் இண்டிவிஜுவல் இருக்குது அந்த இண்டிவிஜுவலுக்கு பாபம் இருக்குது புண்ணியம் இருக்குதுன்னு நினச்சினு தான் இதெல்லாம் பண்ணுறோம் இண்டிவிஜுவலே இண்டிவிஜுவலே டிஸ்மிஸ் பண்ணதுக்கப்புறம் புண்ணியமாவது பாபமாவது இண்டிவிஜுவலே உண்மை இல்லை அப்படிங்கிற ஜானம் வந்ததுக்கு பிறகு நான் இந்த லிமிட்டட் பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸோடு இருக்கிற இண்டிவிஜுவல் கிடையாது என்னை சுற்றி இருக்கிற எல்லா இண்டிவிஜுவலும் உண்மை கிடையாது ஆல் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் அன்ரியல் தேர் இமோஷன்ஸ் ஆல்சோ அன்ரியல் அதனால் அவங்களுக்கும் எனக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பும் அன்ரியல் எல்லா தன்னுணர்வுகளும் உண்மையல்ல எல்லா தன்னுணர்வுடையவர்களுடைய உணர்ச்சிகளும் உண்மையல்ல அவர்களோடு எனக்கு இருக்கிற தொடர்பும் உண்மையில்லை நானும் இல்லை நீயும் இல்லை அதுவும் இல்லை இதுவும் இல்லை எதுவும் இல்லை எல்லாம் ஒருள் பொருளின் மீது கற்பிக்கப்பட்ட புரோ நவுன்ஸ் கான்ஷியஸ்னஸ் சிங்கிள் ப ப்யூர் நான் டியூயல் பியூர் கான்ஷியஸ்னஸில் சூப்பர் இம்போஸ் பண்ணின ப்ரோ நவுன்ஸ் ஆல் ப்ரோ நவுன்ஸ் ஆர் அன் ரியல் என்ன சொல்லுவேன் ஆல் புரோ நவுன்ஸ் ஆர் நாட்ரியல் எந்த பிரதிப்பெயர் சொற்களும் உண்மை அல்ல ஆகவே இந்த இண்டிவிஜுவல் இருந்தால் தான் அதுக்கு வந்து புண்ணியம் பாபம் அதுக்கு சுகம் துக்கம் எப்போ இண்டிவிஜுவலே அன்றியல் இல்லைன்னு நம்ம புரிஞ்சு போயிடுத்தோ அப்புறம் புண்ணிய பாப கர் புண்ணியத்தை சம்பாதிக்கிறதுக்கும் பாபத்தை நீக்கிறதுக்கும் கர்மா பண்ணுறதுக்கு என்ன அவசியம் இருக்குது அதைத்தான் சொன்னார் சங்கராச்சார் பவித்ராணாம் பவித்திரம்னா ஜானம்னு விட்டார் இந்த பவித்ர கர்மாக்களெல்லாம் நீக்கக்கூடிய ஜானம் ஆ பவித்ராணாம் பவித்திரம் ஞானம் அதுதான் சொன்னார் அவர் சம்சார பந்த ஹேதுபூதம் புண்ணியா புண்ணியாத்மகம் கர்ம தற்காரண்ச அஜானம் சர்வம் நாஷயத்தி எல்லாத்தையும் நாசம் பண்ணுறது எதுனால ஸ்வயாத்தாத்மியானேன தன்னை பற்றிய உண்மையை அறிந்து கொள்வதால் தன்னையை பற்றிய தன்னை தன்னை பற்றிய உண்மை அறிவினால் அறியாமை அழிக்கப்படுவதால் தன்னுணர்வு நீங்குகிறது தன்னுணர்வு நீங்குவதால் தன்னுணர்வுக்கு இருக்கக்கூடிய இன்பத் துன்பங்களுக்கு காரணமான புண்ணிய பாபங்களுக்கும் இருப்பில்லாமல் போகிறது எனவே பாவத்தை நீக்கும் செயலோ புண்ணியத்தை சம்பாதிக்கும் செயலுக்கோ உ உண்மை என்ன உண்மை தன்மை இல்லை ஆகவே இதுதான் பவித்திரம்னர் அந்த கர்மா பண் பாவத்தை போக்கின்றே இருக்கணும் புண்ணியத்தை சம் புண்ணியத்தை சம்பாதிக்கிறோமோ இல்லையோ பாவத்தை போக்கின்றே இருக்கணும் நம்ம அழகுபடுத்துகிறோமோ இல்லையோ இந்த இடத்த க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும் அழகுபடுத்துறதுங்கிறது செகண்டரி ஆனால் முதல்ல கிளீனிங் சரியாக இருக்கணும் இப்போ என்ன பண்ணுறோம் ஏதாவது ஒரு விசேஷம்னா கீழெல்லாம் பெருக்கி தொடச்சி எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் மாவளையை கட்டவும் அலங்காரம் பண்ணவும் பூவை போடவும் வாழை மரத்தை வைக்கும் அலங்காரம் பண்ணுறோம் ஆ தோஷ அப்பநயனும் குண ஆதானம் கூட குளிக்கிற போது எல்லா சோப்பெல்லாம் போட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பவுடர் மைய என்னெல்லாம் வச்சுக்கிறோமே அதெல்லாம் குண ஆதாரம் ஆகவே பாவத்தை நீக்கவோ புண்ணியத்தை சம்பாதிக்கவோ தேவையே இல்லை ஏன்னா நான்கிற ஒரு தனி ஆளே இல்லையே இந்த தன்னுணர்வே ஒரு இருப்பில்லாத ஒரு வஸ்து தர் இஸ் நோ இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவல் இருக்கிறதுன்னு நினைக்கிறதே வந்து ஒரு அஜானம் ஆஹா பவித்ராணாம் பவித்ரம் அதை விளக்குறதுக்கு அவர் என்ன பண்ணுறார் கீழே வந்துவிட்டார் பழையம் இறைவனுடைய திருநாமந்தான் எல்லாத்தையும் சுத்தப்படுத்தும்னு அடுத்தது முதல்ல என்ன சொன்னோம் ஆ இறைவனை போற்றினால் பாவங்களெல்லாம் போகும் அந்த கருத்தை எடுத்துன்னு விட்டார் ஞானத்தை இடையில் சொல்லி சொல்லிவிட்டார் சங்கராச்சாரியார் சொல்லிவிட்டு என்ன பண்ணுறார் திரும்ப கீழே இறங்கி விட்டார் கர்மகாண்ட அர்த்தத்திலேயே கொண்டு போகிறார் கர்மகாண்ட அர்த்தத்தையும் சொன்னார் தன்னுணர்வு உண்மை என்று ஏற்றுக்கொண்டு அந்த தன்னுணர்வில் இருக்கக்கூடிய துன்பங்களுக்கு காரணம் பாபம் என்று ஏற்றுக்கொண்டு அந்த பாபங்களை நீக்குவதற்கு இறைவனுக்கு ஆற்றல் இருக்கிறது இறைவனே இறைவனை போற்றி வழிபட்டால் பாபங்கள் நீங்கும் அந்த தன்னுணர்வை மெயின்டெயின் பண்ணுறதையே எடுத்துக்கிறார் பழையபடியும் துவைத்த புத்தி அத்வைத்த ஜானம்தான் பவித்ராணாம் பவித்திரம் துவைத்தத்திலையும் பகவான ஜீவ ஜீவேஸ்வர பேதத்தில் பகவானை தியானம் பண்ணுறது பவித்ராணாம் பவித்ரம் அத்வைதான பவித்ரா நாம் பவித்திரம்னு ரெண்டு அர்த்தத்தை அழகாக சொல்லிவிட்டார் சங்கராச்சாரர் சொல்லிவிட்டு இப்போ என்ன பண்ணுறார் திரும்ப இந்த துவைத்தையே எக்ஸ்பிளைன் பண்ணுறார் கர்மகாண்ட திருஷ்டியில் துவைத்த திருஷ்டிலையே உபதேசம் பண்ணுறார் அதுக்கு நிறைய கோட் பண்ணுறார் இட அத்வைதத்தையும் சொல்கிறார் அஹத்வைத்த திருஷ்டி அத்வைத்த திருஷ்டி ரெண்டுலேயும் போய்ட்டு போய்ட்டு வந்துட்டே இருக்கார் சங்கராச்சாரர் அஹத்வைத்த திருஷ்டியில் சொல்கிற பவித்திராணாம் பவித்திரம் அத்வைத்த திருஷ்டியில் சொல்கிற பவித்ராணாம் பவித்ரம் துவைத்த திருஷ்டியில் சொல்கிற பவித்ராணாம் பவித்திரம் பகவான் அத்வைத திருஷ்டியில் சொல்கிற பவித்ராணாம் பவித்ரங்கிறது அகம் பிரம்மாஸ்மிங்கிற அகண்டாகார விற்பி ஞானம் அப்போ ரெண்டு மீனிங் வச்சுன்னு இருக்கார் துவைத்த பரம் அத்வைத்தபரம் நிறைய பேருக்கு துவைத்த தன்னுணர்வு உண்மை இல்லைன்னு சொன்னால் ஆளே நெ கொஸ்டின் திங்க் திங்கரையே ரிமூவ் பண்ணிவிட்டு அவன் திங்க் பண்ணுறது திங்கர் தான் இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவலே நீங்கள் நெக்ட் பண்ணியாச்சுன்னு சொன்னால் அப்புறம் என்னத்தை திங்க் பண்ணுறது திங்கரே இல்லையே திங்க் பண்ணுறதுக்கு மைண்டுமில்லை திங்கர் ஆல்சோ ரிமூவ்டு ஏன்னா திங்கர் ஈஸ் அன்ரியல் எண்ணுபவன் உண்மை கிடையாது ஆனால் அது எல்லாராலேயும் சாத்தியம் இல்லை நிறைய பேருக்கு அந்த அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இருக்காது ஆக என்னால் என்ன பண்ணுறது சாஸ்திரம் எப்போவுமே விவகாரம் இந்த துவைத்தம் அத்வைதத்தில் தான் விளையாடிகிட்டே இருக்கும் விவகாரமெல்லாம் துவைத்தம் தான் பாரமார்த்திகம் அத்வைதான பலத்தோடு துவைத்த விவகாரத்தை அழகாக ஹேண்டில் பண்ணணும் ட்ராமா ட்ராமா நடிக்கிறபோது நடிக்கிறவன் வந்து உண்மையாக நடிக்கிறவங்க வந்து ஒருத்த வந்து ஒரு பெரிய பணக்கார விட்டு போய் அவன் நடிக்கிறான் மேடையில் அவன் பிச்சைக்காரனாக நடிக்கிறது அந்த மேடையில் வந்து அதை பார்க்குறதுக்கு நிறைய பேர் உட்காந்துருக்காங்க அவன் நடு அவங்களுக்கும் தெரியும் இவனுக்கும் தெரியும் ஆ இந்த ட்ராமா பார்த்துட்டுருக்கிறவனுக்கும் தெரியும் இந்த ட்ராமா உண்மை இல்லைன் இல்லையா உண்மை இல்லைன்னு தான் தெரியணும் ட்ராமாவில் நடிக்கிறவனுக்கும் தெரியும் இது ட்ராமா உண்மை இல்லைன் ஆனால் உண்மையான நிகழ்ச்சியைத்தான் ட்ராமாவாக எடுக்கிறான் ட்ராமா போடுறான் நடக்கிறது உண்மையாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் நாடகத்தில் நடிக்கிறவன் பெரிய பணக்கார விட்டு பையன் பிச்சைக்கார வேஷம் போட்டாலும் அவனுக்கு உள்ளூர மனசுக்குள்ளே என்ன எண்ணம் இருக்கும் நான் உண்மையிலேயே பிச்சைக்காரன் கெடுக்காது ஆனால் அசல் பிச்சைக்காரன் தோற்று போகிற மாதிரி நடிக்கிறான் அப்புறம் எல்லோரும் அவனை கை கொடுக்குறாங்க பிச்சைக்காரன் தோத்தாம் போ அப்படின்னு சொல்லி கை கொடுக்குறான் எல்லோரும் அது அவனுக்கு பெருமையாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது அப்போ உண்மையான பிச்சைக்காரனோட கதி என்ன உண்மையான பிச்சைக்காரனும் உண்மையான பிச்சைக்காரன் இல்லைங்கிறது தான் இங்கே பாடம் உண்மையான பணக்காரனும் உண்மையான பணக்காரன் இல்லைங்கிறதான் இங்கே பாடம் உண்மையாக படித்தவனும் உண்மையாக படித்தவன் இல்லைங்கிறதான் இங்கே பாடம் படித்தவன் படிக்காதவங்கிற அந்த தன்னுணர்வு இந்த தன்னுணர்வு ரெண்டு இருக்குது ட்ராமா தன்னுறவு உண்மையானது இருக்குது அவனுக்கு உள்ளூராக இருக்கும் அந்த நாலெட்ஜ் அவன் ட்ராமா முடிஞ்சதுக்கு பிறகு ரோட்டில் நடந்து பிக்சர் எடுக்க ஆரம்பிச்சுட்டான்னு வச்சுங்கோ என்ன ஏ ட்ராமா முடிஞ்சு போச்சுடா அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கும் இதுதான் நடந்துட்டுருக்கு உலகத்தில் இது எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்கிறது எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள் எதுக்கு அப்ளை பண்ணுறோம் நம்ம லைஃபுக்கே நம்ம இப்போ வாழ்ந்துட்டுருக்கிறது உண்மையாக உண்மை இல்லையா பொய்னால் சொல்லலை உண்மையாக உண்மை இல்லையான்னு உண்மை மாதிரி தெரியறது ஆனால் உண்மை இல்லை ஏன்னால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த லைஃப் இல்லை இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பிறகு இருக்க போகிறது இல்லை அதனால் இப்போவும் இல்லை இது பவித்ராணாம் பவித்ரம் இது ரொம்ப ஆழமான அர்த்தம் ஆனால் அதுக்கு சிம்பிளாக அதெல்லாம் சுவாமி ரொம்ப இண்டிவிஜுவாலிட்டியே இந்த தன்னுணர்வை விடுறதுக்கு யாராலேயும் முடியாது தன்னுணர்வை பற்றின அறிவை பெற்ற பிறகு தன்னுணர்வுக்கு மதிப்பே இல்லை அதான் இதில் சொல்லப்போகிறார் அதாவது உப்பு பொம்மை சமுத்திரத்துக்குள்ளே போச்சுன்னா என்ன ஆகும்னா உப்பு பொம்மை உப்பு பொம்மை சமுத்திரத்துக்குள்ளே போனால் அது என்ன ஆகிடும்னா அந்த அந்த உப்பு பொம்மைங்கிறதே போயிடும் உப்பு ஆகிடும் உப்போட உப்பாயும் அது மாதிரி தான் நாம் வந்து இந்த ப பரம்பொருளில் பரம்பொருளை என்னன்னு தெரிஞ்சுக்கப்போகும்போது நம்மளா உப்பு பொம்மை தான் பரம்பொருளை அறியற போது என்ன ஆகிடுவோம்னா பரம்பொருள் மயம் ஆகிடும் ஆனால் இதில் என்ன விசேஷம்னா அங்கே கரைஞ்சி போயிடும் இங்கே அப்படி இல்லை புரிஞ்சதுக்கு பிறகும் இந்த உப்பு கண்டினியூ பண்ணுறது அதுதான் இங்கே புரிஞ்சுக்கணும் ஆஹா பவித்ரா நாம் பவித்ரம் அதுக்கு நிறைய ஸ்லோகங்கள்லாம் கோட் பண்ணுற போன தடவை நாம் ஒரு நாலு ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்தோம் கடைசி ஸ்லோகம் என்னென்னா சம்சார சர்ப்பந்த நஷ்ட சேஷ்டைக பேஷஜம் கிருஷ்ணேதி வைஷ்ணவம் மந்திரம் ஸ்ருத்வா முக்தோ பவேன் நரஹா சங்கராச்சாரியார் நிறைய கோட் பண்ணுறார் கொட்டேஷனோ கொட்டேஷன் கொடுத்துண்டே இருக்கார் நம்ம அழுத்து போகிற அளவுக்கு கொட்டேஷன் கொடுக்க போகிறார் இப்போ நாலாவது கொட்டேஷன் பார்த்துன்னு இருக்கோம் அங்கே என்ன சொல்லியிருக்குன்னா இந்த உலக வாழ்க்கைங்கிற பாம்பு நல்லா கடித்து வேலையே பண்ண முடியல டிப்ரெஸ்டாக இருக்கான் அவனுக்கு மருந்து என்னன்னா சில வீட்டிலெல்லாம் இந்த கேஸ் இருக்கும் அப்படியே டிப்ரெஸ்டாக ஒரு மூலையில் தாடி வளர்த்தின்னு படுத்துகிட்டு இருக்கும் இதையாக பண்ணிகிட்டு இருக்கும் அது ஒன்றுத்துக்கு வரா சாப்பிட்ற நேரத்துக்கு இப்படியே வரும் இப்படி ஒரு மாதிரி வரும் சாப்பிடும் போய்டும் சைக்காலஜிஸ்ட்டே போய் மாத்திரையை போட்டு அப்புறம் ஜோசியர்கிட்ட கேட்டு பரிகாரம் பண்ணி எல்லாம் இருக்கும் காலம்பிர வீ அவங்க அம்மா என்ன இருந்தாலும் அம்மாவுக்கு காக்கைக்கு தன் குஞ்சு பொண் குஞ்சு இது கல்யாண ஆனத்துக்கு அப்புறம் ரொம்ப அதிகமாகிடுச்சு ஆகையினால் அவள் வேறு ஓடி போயிட்டான் வேண்டாம் அவன் வீட்டுக்கு போயிட்டான் அவங்க வீட்டுக்கு போயிட்டான் இந்த டிப்ரெஷன் ஆளோட எப்படி க கொடுத்து நடத்துறது ஆகையினால் அவளும் போயாச்சு வீட்டில் அம்மா தான் வச்சு எத்தையோ பண்ணிட்டு பாவம் என்ன எத்தையோ வீபூதியை வைக்கும் பூஜையை பண்ணும் அதை பண்ணும் இதை பண்ணும் பண்ணிட்டுருக்க அதுக்கு எதாவது என்ன பண்ணுறதுன்னா அவன் உள்ளே இருப்பான் அவன் பேரை சொல்லி வாத்தியார் வந்து வீட்டில் பூஜை பண்ணுறவர் விஷ்ணு சாஸ்திர ஜபம் பண்ணுவார் அவர் அடிக்கடி ஃபோனில் பேசின்ட்டு ஆனால் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக தானே சொல்கிறேன் அதுதான் அது அடிக்கடி வேறு கேட்டுக்க வேண்டியிருக்கு அவர் விஸ்வசாஸ்தனா பார்த்து அதை இங்கே சொல்கிறது ஒரே வழி என்னன்னா எல்லாம் என்ன பண்ணுறது டாக்டரை என்ன சொல்கிறார் மருந்து நான் கொடுக்குறேன் க்யூர் பண்ணுறது பகவான் தான் இல்லையா இப்படி டாக்டர் சில டாக்டர் கொஞ்சம் பணி டாக்டர் அப்படி சொல்லுவார் என்ன வி ஆர் கிவிங் மெடிசன்ஸ் ஹீ கியூர்ஸ் அப்படி எல்லாரும் அப்படி தான் சொல்லியானோம் பொலிட்டிஷியன்ஸும் அப்படி நானும் அப்படி தான் நான் உங்களுக்கு பாடம் சொல்லித்தரேன் உங்களெல்லாம் சரி பண்ணுறது அவர் கையில் இருக்கு இல்லையா நானேவா சரி முடியும் ஐ ஐ டீச் யூ பட் ஹீ வில் ஓன்லி எல்லாம் சொல்லணும் அவர் தான் உங்களுக்குள்ள புகுந்து வேலை செய்யணும் அது மாதிரி இங்கே சொல்கிறார் கிருஷ்ணேதி வைஷ்ணவம் மந்திரம் கிருஷ்ணா கிருஷ்ணங்கிற அந்த விஷ்ணு மந்திரம் இருக்கே அந்த மந்திரம்தான் மருந்து ஏகபேஷம் அது சொல்கிறோமே அதாவது ஷரீரே ஜர்ஜரி பூதே வியாதிக்கிரஸ்தே கலேவரே ஔஷதம் ஜான்னவி தோயம் வைத்தியோ நாராயணோ ஹரிகி வரும் இங்கே எங்கேயாவது இதுலேயும் அவர் கோட் பண்ண போகிறார் வயசான காலத்தில் நமக்கு என்ன மருந்துன்னா கங்காஜலந்தான் எத்தனை பில்சை போட்டாலும் கங்காஜலத்தை பாவனையோடு சாப்பிடணும் அப்புறம் யார் நாராய வ வைத்தியர் ந வைத்தியோ நாராயணோ ஹரிகி ஷரீரே ஜர்ஜரி பூத்தே உடம்பு முதுமை அடைந்து விட்டதென்றால் வியாதி கிரஸ்தே கலே வரே உடம்பில் சரீரத்தில் ஒரே வியாதி வந்துவிடுத்துன்னு சொன்னால் மருந்து என்னன்னா ஔஷதம் ஜான்னவி தோயம் ஔஷதம்னா மருந்து ஜான்ஹவின்னா கங்கா தோயம்னா ஜலம் ஔஷதம் ஜான்னவி தோயம் யார் டாக்டர்னா வைத்தியோ நாராயணோ ஹரி ஹரி நாராயணந்தான் வைத்தியன் ஆஹா இங்கே ஏகபேஷம்னா ஒரே மருந்து இறைவனுடைய திருநாமந்தான்ப்பா மருந்து அதனால தான் எல்லோருமே அந்த காலத்துல மருந்து சாப்பிட்ற போது கேட்க பார்த்து உட்காரு தன்வந்திரி மந்திரத்தை சொல் இந்த மந்திரத்தை சொல் சாப்பிடு இதெல்லாம் நம்ம கல்ச்சர் இவன் படுத்துட்டே கால் மேலே கால் போட்டுட்டே சினிமா பார்த்துட்டே குடிப்பான் இல்லையா இப்போ அப்படித்தானே கல்ச்சர் ஏன்னா இவன் எல்லா பெட்ரூம்லையும் எல்லா ஹா ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் ஒரு டிவி வந்தாச்சு ஏன்னா இவன் அந்த நர்ஸு அவங்க எல்லாரும் தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறதுக்காக அது வச்சிருக்கான் இல்லாட்டி கூப்பிட்டு கூப்பிட்டே எல்லாரையும் கொண்டுருவான் எல்லாத்துக்கும் கூப்பிடுவான் அதுக்கு கூப்பிடுவான் இதுக்கு கூப்பிடுவான் இல்லாட்டி இது ஆன் வாய்ப்புலேருந்து பார்த்துட்டு அவன் பிபி பார்த்தாலும் சரி சுகர் டெஸ்ட் பண்ணாலும் சரி குத்துறதுனா குத்துக்கும் பார்க்குறதுனா பார்த்துக்கும் அப்படி சொல்லுவோம் ஒரே இது பாவம் எல்லோருக்கும் வேண்டியிருக்கு சுத்வா மந்திரம் சுத்வா முக்துவா அதுக்கு சொன்னால் இல்லை அந்த மந்திரத்தை சொல்லின்றிருந்தால் போகிறோம் ரொம்ப முடியலை உள்ளே சர்ஜரி நடக்கிறதுன்னா வெளியில் எல்லோரும் உட்காந்துட்டு ஹரே ராம ஹரே ராம சொல்கிறான் விஷ்ணு சாஸ்திராமன் சொல்கிறான் அங்கே என்னாச்சுன்னா அது ஏதோ கொஞ்சமாக அது காதில் விழுந்துன்னா போகிறோம் அதுவே ரொம்ப நன்மையை கொடுக்குறதுன்னார் அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம் அதிப்பா தகயுக்தோபி தியாயன் நிமிஷம் அச்சுத்தம் பூயஸ்த பஸ்வீ பவதி பங் பூய பங்கி பாவன பாவனா அதிபாதக யுக்தோபி மகா பாபி ஒன்னா ரெண்டா குறைஞ்சது ஐயாயிரத்தி நானூறு பேரை கொலை பண்ணியிருக்கான் வச்சு போவேன் சும்மா இன்னும் ஐயாயிரத்தி நானூறு என்ன கணக்குன்னு கேட்காதிங்க வாயில் வந்து சொல்லிவிட்டேன் ஏதோ கணக்கெல்லாம் போட்டு சொல்கிறேன்னு நினச்சிக்காய் ஏகப்பட்ட பேரை கொலை பண்ணியிருக்கான் ஒரே குண்டு வச்சு வச்சு அங்கங்கே நிறைய பேர் கொலை பண்ணியிருக்கான் அதிப்பாத்தக யுக்தோப்பி மகா மகா பாபம் பண்ணியிருக்கான் அதிபாத்தக யுக்தோப்பி தியாயன் நிமிஷம் அச்சுத்தம் ஒரு நிமிஷம் அச்சுதனை தியானம் பண்ணினா என்ன ஆகும்னா இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸாஜரேஷன் தெரியும் நமக்கு பூயா தபஸ்வி பவதி மறுபடியும் அவன் தபஸ்வி ஆகிடுறான் ரொம்ப ஒரு காலத்தில் பண்ணாத அக்கிரமம் இல்லை சுவாமி இந்த ஆள் அப்படிங்கிறான் இன்றைக்கி என்னமோ உங்கள் ஆசிரமத்தில் வந்து உங்களை நமஸ்காரம் பண்ணி அந்த சொல்லிட்டு இருக்கான் என்னெல்லாம் பண்ணான்னு எனக்கு தெரியுங்கிறான் அவன் இவன் ஒரு புண்ணியாத்மா அவன் பாப்பத்தை இவன் ஞான் வச்சுன்னு இருக்கான் வந்து அதை சொல்கிறது அவனுக்கு ஒரு ஆனந்தம் ஆனால் நிமிஷம் அச்சுதம் தியாயன் ஒரு கண்ணை மூடி கண்ணை தறக்கிறதுக்குள்ளே அச்சுதனை நினச்சுட்டான்னு சொன்னால் பூயா மறுபடியும் தபஸ்வி பவதி அச்சுதனை நினைச்சதுனாலே அவன் தபஸ்வி ஆகிட்டான் அது மாத்திரமில்லை பங்கி பாவன பாவனகா இந்த கூட்டத்துக்குள்ள அவன் இருந்தான்னு சொன்னால் எல்லாரையும் சுத்தப்படுத்துகிற சக்தி அவனுக்கு இருக்குன்னு பங்கி பங்கு சொன்னால் லயன் வரிசை கியூ பாவன பாவனகா பங்கி பாவன பாவனகான்னு அர்த்தம் ஒரு வரிசையில் இருந்தோமான அந்த வரிசையவே தூய்மைப்படுத்துகிறவர்கள் இருப்பாங்க அதுலேயும் அவர்களுக்கும் மேலான தூய்மை உடையவனாகிடுறான்னு சொல்லி புகழ்ந்து சொல்லுகிறது எவ்வளவு பெரிய பாவம் பண்ணினவனாக இருந்தாலும் கூட பாவம் மன்னிப்பு இருக்கிறது ஆ என்னால் வந்து அவன் பண்ணிவிட்டானா சரி இப்போவாது விவரம் வந்ததே சரி அதிபாத்தக யுக்தோபி நிமிஷம் அச்சுதம் தியாயன் ஒரு கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே அச்சுதனை அவன் நினைத்து தியானம் பண்ணிவிட்டானே ஆனால் மறுபடியும் அவன் தபஸ்வியாக கருதப்படுகிறான் அவன் வரிசையிலே இருக்கின்றவர்களை தூய்மைப்படுத்துகின்றவர்களையெல்லாம் தூய்மைப்படுத்துபவனாக ஆகின்றான் அப்படிங்கிறார் ஆஹ் பவித்ரா நாம் பவித்திரம் காரணம் என்னென்னா இறைவனை நினைக்கிறதுக்கு அவ்வளவு மகிமை கடவுளே அப்படின்னு நினைச்சான்னா போ அதுக்கு அவ்வளவு மகிமை இருக்குது அந்த மனசில் புரிஞ்சுண்டு சொல்கிறது அதுதான் இந்த ஸ்லோகத்தில் இருக்குது பங்கி பாவன பாவனஹா சாதமாக சாப்பிட்ற வரிசையை சொல்லுவாங்க ஆசஸ்ராத் பங்கிம் புனந்தி அப்படின்னு வேதம் சொல்லுகிறது அதாவது வரிசையில் உட்கார்ந்து கொண்டு அந்தணர்கள்லாம் உணவு சாப்பிட்றதுக்கு முன்னால் ஒரு மந்திரம் சொல்லுவார்கள் அதுக்கு பேர் த்ரிசுபர்ண மந்திரம்னு பேர் அந்த த்ரிசுபர்ண மந்திரம் சொன்னால் அந்த வரிசையில் இருக்கிறவங்க ஏதாவது தப்பு பண்ணவங்க இருந்தால் கூட அதெல்லாம் சரி பண்ணிவிடுவான் ஆக இந்த சுத்தம் பண்ணிடும் யாராவது ஒருத்தன் பாவம் பண்ணவன் நம்ம இதில் வந்து உட்கார்ந்து ஏதாவது பண்ணலாம் ஆனா அது வராமல் இருக்கிறதுக்கு ப்ரொட்டெக்ஷன் கொடுக்குமா இது ஏப்ராஹம் ஹடாஸ் திரு சுபர்ணம் படந்தி இப்படி வேதமே சொல்றது ஆ சஹஸ்ராத் பங்கிம் புனந்தி இது இன்னொரு கணக்கு இருக்குது தன்னுடைய முன்னோர்கள் பங்கி பரம்பரை இனி பின்னால் வரப்போகிறது அதுக்கெல்லாம் சாஸ்திரத்தில் வந்து வாழ்க்கை ஒரு குடும்பத்தில் ஒரு பையன் துறவியாக போனான்னா அவர்களுடைய முன்னோர்களுக்கெல்லாம் அந்த ஜீவர்களுக்கெல்லாம் அந்த புண்ணியம் நிறைய போகுமா எல்லாருக்கும் அவனால் அந்த குலம் பவித்திரம் அங்கேயும் பவித்திரங்கிற சப்தம் இருக்கு அதனால் எல்லாருக்கும் நன்மை ஏற்படும் அதனால் இவன் என்ன பண்ணுறான்னா அதி மகா அதி பா அதிபாத்தக யுக்தோ நிமிஷம் அச்சுதம் ஒரு நிமிஷம் தியானம் பண்ணிட்டான்னா தபஸ்வியாகும் அப்படின்னு போற்றப்படுகிறான் ஆக இதெல்லாம் சாஸ்திரத்தில் இது அர்த்தவாதம் சொல்கிறது அதாவது அர்த்தவாதம்னால் கொஞ்சம் பொழுது சொல்கிறது நல்ல வழிக்கு போகட்டும்ங்கிறதுக்காக ஆனால் அதெல்லாம் நம்ம ரொம்ப கேட்க மாட்டோம் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்குப்பா எவ்வளோ பாவம் மண்ணினவனாக இருந்தாலும் பகவானை நல்லா மனசார ஒரு தடவை அப்படி சொல்லணும் மனசார ஒரு தடவை நினைச்சுட்டானே ஆனால் அவன் தபஸ் தபஸ்வியாக கருதப்படுகிறான் அவன் வரிசையில் இருக்கின்ற வர் வரிசையில் இருக்கின்றவர்களையெல்லாம் தூய்மைப்படுத்துகின்றவர்களுக்கெல்லாம் மேலானவனாக அவன் ஆகிவிடுகிறான் அப்படின்னு சொல்லி புகழ்ந்து சொல்லியிருக்கு அடுத்த ஸ்லோகம் ஆலோடிய சர்வசாஸ்திராணி விசாரியுனமே கம் சுஷ்பம் தியேயோ நாராயண சதா இது லிங்க புராணத்திலேருந்து கோட் பண்ணுறார் அவருடைய குருவுக்கு எனக்கு எவ்வளவு சாஸ்திரங்கள் தெரியுங்கிறத வெளிப்படுத்துறதுக்காகவே பண்ணுறார் ஆதிசங்கரர் அதை காட்டுறதுக்கு ஏன்னால் அவர் எழுதி பார்க்கலான்னு சொல்லியிருக்கார் அதனால் இவருக்கு என்னெல்லாம் நாலெட்ஜ் இருக்குங்கிறத குருக்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாரு சர்வ சாஸ்திராணி ஆலோட்டிய எல்லா சாஸ்திரத்தையும் நன்றாக விசாரம் பண்ணி கடைஞ்சி ஆலோட்டிய புனகா புனகா விசாரிய ஒரு தடத்துக்கு நாலு தடவை இப்போ ஒரு ப்ராடெக்ட் பண்ணிட்டான்னா எத்தனை டெஸ்ட்டு வருது மிஷினில் பார்த்துருக்கீங்க இல்லையா ஒரு ப்ராடெக்ட் பண்ணிட்டா அந்த நட்டோ போல்ட்டோ அது ஏகப்பட்ட டெஸ்ட் பண்ணி வெளியில் வருது அது மூணு இப்போ நம்மக்கிட்ட நம்ம ப்ளட்டை கொடுத்துட்டாலே அந்த பிளட்டு வந்து அவன் சொல்கிறான் முந்நூறு டெஸ்ட் பண்ணுறோம் இரநூத்தம்பது பண்ணி வருது இத்தனை தடவை பண்ணி ரீசெக் பண்ணி அதுக்கப்புறம் வர்றதுன்னா அது மாதிரி இங்கே சொல்கிறார் புனகா புனகா விசாரிய ஏதோ ஒரு தடவை நுனிப்புலாம் மேலே பல தடவை விசாரம் பண்ணதுக்கப்புறம் என்ன தெரிகிறதுன்னா ஒரு விஷயம் தெளிவாயிடுத்து இதை மேக்கம் சுனிஷ்பன்னம் ஒரு விஷயம் தெளிவாக தெரிகிறது என்னதுன்னா சதா நாராயணா தியேயா எப்பவும் நாராயணனை தியானம் பண்ணின் இருக்கணும் அதுதான் சாஸ்திரத்தினோட எதுக்காகனு கேட்கலாம் உடனே எல்லாம் நமக்கு ஒரே பதில் எப்பொழுதும் அமைதி ஆனந்தம் சர்வ காலேஷு மாம் அனுஸ்மர யுத்தச்ச சதா நாராயணா தேயா எப்பவும் நாராயணனை தியானம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய சாரம் அதான் பவித்ராணாம் பவித்ம் அடுத்தது ஹரிவம்சத்துலேருந்து ஒரு கொட்டேஷன் கொடுக்குறார் ஹரி ரே கசதா தேய சதாய ஹரி ஒருவனே எப்பொழுதும் தியானிக்கத் தகுந்தவன் யாரை பார்த்து சொல்றார் சத்துவசம் பிடி அங்கே ஒரு ஒரு மகாத்மா பேசுகிறார் ஒரு ரிஷி சொல்கிறார் இங்கெல்லாம் இருக்கீங்களே எப்போவுமே சத்வகுணத்தில் கிளாஸை விடாமல் கேட்டுருக்கீங்களே சத்வசம்ஸ்திதைஹி பவத் பிஹி சத்வகுணத்திலேயே நிலை பெற்றிருக்கின்ற உங்களால் மஹரி ஒருவனே தியானிக்கப்படத்தக்கவன் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் ஹே விப்ராக ஓ வேதம் படித்தவர்களே சதா எப்பொழுதும் ஓம் இதி ஓம் என்று ஓங்காரத்தை உச்சரித்து கொண்டு ஏவம் கேசவம் படத்தை ஓம்னு சொல்லி எந்த பாடத்தையும் ஆரம்பிங்கோ ஓம்னு சொல்லி கேசவனை தியானம் பண்ணுங்கோ ஆஹ கேசவன் விஷ்ணு இந்த இடத்துல விஷ்ணு பிரதானம் இல்லை விஷ்ணு ரூபத்தை சொல்லலாம் இந்த பிரபஞ்சமே இறைவன் தான் எனது மேகசியாமம் பீத்தகௌசைவாசம் இருக்கு பூ பாதவு எஸ்ய வியதூரந்திரூரிய நேரே கர்ணவாசா்ஷிர்முகமோ எஸ் வாஸேயம் அதி இது விஷம் எஸ் விஷம் சுரநரோன்வனமீசம் விஷ்ணு நமாஞ்சுச்சுக் குணு அடுத்தது முண்டக்கோபரிஷத்துலேருந்து ஒரு மந்திரத்தை சொல்கிறார் இது கொஞ்சம் ஞானபரமானது பாருங்கள் இப்படியே பண்ணுறார் பாருங்கள் துவைத்தம் இத்தனை நேரம் பேசினதெல்லாம் துவைத்தம் திடீர்னு அத்வைதத்துக்குள்ளே நுழைகிறார் இது படிச்சுட்டே இருந்தால் தான் தெரியும் பித்தியத்தே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வசம்சய க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே இந்த ஹரிங்கிற சப்தம் கேசவன்கிற சப்தம் ஹரின்னு சொன்னால் அடியோட பாபத்தை அறியாமையை நீக்கிறவர்னு அர்த்தம் பாபத்தை நீக்கி அறியாமையையும் நீக்குகிறவர் பாவத்தை நீக்குவதோடு மட்டுமல்லாமல் புண்ணிய பாபத்துக்கு காரணமான தன்னுணர்வாகிய அறியாமையையும் நீக்குகிறவர் அது தத்துக்கிறான் ஹரிஹின்னு பேர் ஹரஹானாலும் அதுதான் அர்த்தம் ரெண்டுக்கும் ரூட் ஒன்று தான் ஹர் தாத்து தான் இந்த ஹர் தான் ஹரஹான்னு மாறுகிறது ஹரிகின்னு மாறுறது அகாராந்த் புல்லிங்கம் ஹரஹா இக்காராந்தஃப் புல்லிங்கம் ஹரிஹி அல்ல இங்கே என்ன சொல்கிறார் பித்தியத்தே ஹிரதய கிரந்திஹி இந்த ஹிருதயத்தில் இருக்கிற முடிச்செல்லாம் பிச்சு பிச்சு போடுறதான் ஏகப்பட்ட முடிச்சு ஏகப்பட்ட சந்தேகங்கள்லாம் இருக்குது தப்பு தப்பாக புரிஞ்சின்றது நிறைய இருக்குது அப்புறம் நிறைய சந்தேகத்தோடு இருக்கிறது நிறைய இருக்குது தெரியாததே நிறைய இருக்குது அஜானம் சந்தேகம் விபரீதம் ஆனால் இங்கே ஹிரதய கிரந்தினால் சாஸ்திரத்தில் உபனிஷத்தில் அவித்யா காம கர்ம அறியாமை ஆசை செயல் இதெல்லாம் இந்த முடித்து அவிழ்கிறது கான்ஷியஸ்னஸுக்கும் மேட்டருக்கும் இருக்கிற நாட் அப்படி சொல்லணும் ஆக உணர்வுக்கும் உணரப்படுகின்ற பொருளுக்கும் சிஜக் கிரந்தின்னு சொல்லுவாங்க சி ஜடக் கிரந்தி கான்ஷியஸ்னஸ் ஜடம்னா மேட்டர் கான்ஷியஸ்னஸ்ஸுக்கும் மேட்டருக்கும் இருக்கிற ஏதாவது கன்ஃபியூஷன் போட்டு சேர்த்து வச்சுருக்கும் இந்த பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் எல்லாம் மேட்டர் தானே ஐதி ப்யூர் கான்ஷியஸ்னஸ் நான் வந்து தூய உணர்வாக இருக்கேன் இந்த உடம்பு மனசு இதெல்லாம் வந்து என்னவாக இருக்குதுன்னா எதே பொருளாக இருக்குது மேட்டர் ஆ இதோடு இருக்கிற இந்த முடிச்சு அவிழது மனசுக்குள்ளே இருக்கிற முடிச்சு அவிழ்கிறது ஹிரதய கிரந்தி பித்தியத்தை அடுத்தது என்னென்னா இந்த உண்மை தெரிஞ்சுண்டா அதுக்கு அடுத்தது ப தெரியும் சர்வசம்சையாக சித்தியே எல்லா சந்தேகங்களும் அறுபட்டு விடுகின்றன அது மாத்திரமல்ல இன்னும் நம்ம அனுபவிக்க வேண்டிய சுகதுக்கமெல்லாம் பாபங்கள்லாம் இருக்கே அதுவும் போயிடுதுங்கிறது கர்மாணிச்ச அஸ்யக் க்ஷீயந்தே சஞ்சிதாகாமி பிராரப்த கர்மங்களும் அழிந்து விடுகின்றன எப்போன்னா தஸ்மின் பராவரே திருஷ்டே அந்த மெய்ப்பொருளை நன்றாக உணர்ந்த பிறகு அந்த துவைத்த பரமாகவும் அத்வைத்தபரமாகவும் இருக்கின்ற அந்த மெய்ப்பொருளை வியாபகாரிக திருஷ்டியா துவைத்தம் பாரமார்த்திக திருஷ்டியா அத்வைத்தம் ஆக அந்த சகுண பிரம்மமாகவும் நிர்குணப் பிரம்மமாகவும் இருக்கின்ற அந்த மெய்ப்பொருளை அறிந்த மாத்திரத்தில் தஸ்மின் அந்த பராவரே பராவரேனா பராவரேனா பராபரம் அவரம்னா தாழ்ந்தது பரம்னா உயர்ந்தது இறைவனுடைய படைப்பு தாழ்ந்தது இறைவன் ஆக படைப்பும் இறைவனுடைய படைப்பும் இறைவனும் உணரப்படும் பொழுது கான்ஷியஸ்னஸும் மேட்டரும் நன்றாக டிஸ்கிரிமினேட் பண்ணி பார்க்குறபோது உணர்வையும் உணரப்படும் பொருளையும் நன்கு பகுத்தறியும் பொழுது அவரம்னா உணரப்படுவது இந்த மெய்ப்பொருளை அறியும் பொழுது என்னாகிறதுனா இந்த மூணு நடக்கிறது அறியாமை ஆசை செயல்கள் நீங்குகின்றன நான் என்கின்ற தன் உணர்வு உண்மையா பொய்யா அப்படிங்கிற சந்தேகமும் போகிறது சந்தேகங்கள்லாம் போகிறது நான் ஜீவனா பிரம்மனா நான் கர்த்தாவா அகர்த்தாவா நான் சம்சாரியா அசம்சாரியா ஏகப்பட்ட கேள்வியெல்லாம் இருக்குது இந்த சந்தேகங்களெல்லாம் போயிடும் ஆக அவித்யா காமகர்ம நாசகா சம்சய நிவிறி கர்ம நாசகா எல்லாம் அழிகிறது உண்மையை உணர்ந்த மாத்திரத்தில் அப்படின்னு சொல்கிறார் ஆக இது கொஞ்சம் ஆழமானது தேர்ஃபோர் பவித்ராணாம் பவித்ரம் அதை கனெக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த பவித்ராணாம் பவித்ரம் போட்ட அடி இந்த பைல் ஃபவுண்டேஷன் மாதிரி பைல் ஃபவுண்டேஷன் சொல்கிறோம் இல்லையா சில சமயம் வந்து இந்த கை இருக்கேன் அட்டி அட்டின்னு அடித்து உள்ள தள்ளுறது அது மாதிரி இங்கே சொல்கிறார் உபதேசம் பண்றார் அடுத்த ஸ்லோகம் என்ன கீர்த்தனம் பக்தியா விழாபனமனுத்தமம் விழாபனமனுத்தமம் விளாபனம் அனுத்தமம் விழாபனமனுத்தமம் மைத்தேயா विलापनमनुत्तमं பிளாபனம்தமம் மைத்தேயேஷ தாத்துவ பாவக எண்ணாம கீர்த்தனம் மறுபடியும் துயதத்துக்கு வந்துட்டு தஸ்மின் திருஷ்டே பராவரே அப்படின்னா அந்த பராவரமான மெய்ப்பொருளை அறிந்த மாத்திரத்தில் உணர்ந்த மாத்திரத்தில் கண்ட மாத்திரத்தில்னா உணர்ந்த மாத்திரத்தில் எல்லாம் உடைய உள்ளத்தில் இருக்கின்ற முடிச்சுகள் நீங்குகின்றன அ அறுபடுகின்றன அப்புறம் சந்தேகங்கள் நீங்குகின்றன கர்மங்கள் அழிகின்றன அப்படி சொன்னார் அது முண்டகோபரிஷத் மந்திரம் அது ரெண்டு ரெண்டு எட்டு உண்டகோபனிஷத் மந்திரம் இது என்னதுன்னா என் நாம கீர்த்தனம் யாருடைய நாமத்தை கீர்த்தனம் புகழ்ந்து பாடுகிறோமோ இறைவனுடைய திருநாமத்தை பாடுறது பக்தியா தூய்மையான பக்தியோட யாருடைய திருநாமத்தை ஓதுகிறோமோ அசேஷ பாப்பானாம் அனுத்தமம் விலாப்பனம் பவதி நான் அப்படியே ஸ்லோகத்தாடலே போகிறேன் சரி சமயம் மாற்றி சொல்கிறது உண்டு விலாப்பனம்னா எல்லா பாபங்களும் ஒடுங்கி போயிடும் அனுத்தமம் விழாப்பனம் அப்படின்னா ஒப்புயர்வற்ற அழிவு அப்படிங்கிற ஈடு இணை இல்லாமல் என்னாகும் நாச நாசமாக போயிடும் எல்லா பாவங்களும் அழிஞ்சு போயிடும் யாருடைய திருநாமத்தை பக்தியோடு பேரன்போடு ஓதுகிறோமோ அப்பொழுது அனைத்து பாவங்களும் அசேஷ பாப்பானாம் அனுத்தமம் விலாபனம் பவதி இப்படி இப்படின்னு சொல்ல முடியாது அத்தனையும் அத்தனை பாவம் போயே போயிடும் யார்கிட்ட யாரை பார்த்து சொல்கிறார் மைத்ரேய விஷ்ணு புராணத்தில் இருக்குது யார் யாருக்கு சொல்கிறாங்கிறதெல்லாம் இங்கே நம்ம பார்க்கல ஒரு மகாத்மா சொல்கிறார் மைத்ரேயர்கிட்ட சொல்கிறார் ஹே மைத்ரேய ஓ மைத்ரேயரே யாருடைய திருநாமத்தை பக்தியோடு ஓதினால் அனைத்து பாவங்களும் ஒப்புயர்வற்ற தன்மையுடையதாக ஒடுங்கி விடுகுமோ அது எந்த பாவம் போகாது இதை சொன்னதுனால்தான் அத்தனை பாவம் போகிறது அதுக்கு உதாரணம் சொல்கிறார் எப்படி நெருப்பு ஒரு தங்கம் ஏதாவது உலோகம் ஒரு ஒரு நெருப்பானது எப்படி உலோகத்தை நன்றாக தூய்மைப்படுத்துகிறதோ அப்படின்னு தாத்து நாம் இவ பாவகா பாவகான்னா நெருப்பு தாத்துன்னு சொன்னால் உலோகம் எப்படி வெள்ளி தங்கம் இதெல்லாம் வந்து நெருப்பில் போட்டால் அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடுறதோ அது மாதிரி அப்படின்னு அர்த்தம் அடுத்த ஸ்லோகம் தேர் ஃபோர் பவித்ரா நாம் பவித்ரம் அப்படி சொல்லிகிட்டே இருக்கணும் எனவே பவித்திரவே கீபா புமாச்சியத்தை சய சிம்மத்திருக்கைரிவ இருபதாவது ஸ்லோகம் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பத்தொன்பதாவது ஸ்லோகம் இதுவும் விஷ்ணு புராணம் ஆறு எட்டு பத்தொம்போது அதாவது அடிக்கடி நம்ம பழக்கத்தில் பார்க்குறோம் முருகா முருகா நிறைய பேர் பார்க்குறோம் வாழ்க்கையில் ராமராமா முருகா கிருஷ்ணா கோவிந்தா ஸ்ரீஹரி ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க சிவசிவா அம்மா பராசக்தி தாயே காபாத் அப்படி சொல்லிகிட்டே இருக்கோம் இல்லையா அடிக்கடி எல்லோரும் அந்த பழக்கம் இருக்குது நமக்கு எல்லோருக்கும் இருக்கணும் நல்லது தான் அது இப்போ நாங்கள்லாம் யாராவது நமஸ்காரம்னா நாராயண நாராயணாக சொல்லணும் ஏதோ ஒரு நாம சொல்லணும் எங்களுக்கும் ஆஹா அவசேனா அப்படின்னா வித்தவுட் நோயிங் நான் என்ன சொல்கிறேன்னே தெரியாமல் அவசேனா வசம்னா என்ன எனக்கு தெரிஞ்சு வில்ஃபுல்லாக சொல்கிறது ஆனால் நமக்கு ஹேபிச்சுவல் ஆகிடுது ராம கிருஷ்ணா அட ராமச்சந்திரா சொல்கிறோம் பாருங்க சொல்லிக்கிறோமே அட ராமச்சந்திரா எப்படி சொல்கிறோம் ஐயோ அப்படின்னு சொல்லக்கூடாது அது கூட ஐயாங்கிறான் சில பேர் அதனால் வடநாட்டிலாம் ஏதாவது ப்ராப்ளம் ஒருத்தன் முங்கி தண்ணியிலே போயிட்டான்னா நம பார்வதி பத்தையே நிடுவான் நுடிஞ்சு போச்சு கங்கையில் போகிற போது ஒன்றும் காப்பாற்ற முடியாது பக்கத்திலே குளிச்சுட்டு இருக்கவன் திடீர்னு இழுத்துன்னு போய்டும் இழுத்துட்டு போயிடுதுன்னா என்ன பண்ணுறது போயிடுதேன்னு ஐயோ போயிட்டானே போயிட்டானே செத்தமாட்டான் நம பார்வதி பத்தையே ஹரஹர்தேவா கிருஷ்ணார்பண வஸ்து இப்படி நமக்கு அதுதான் கெதி அங்கே போய் பிடிக்கவும் முடியும் அந்த இந்த இதில் ஹரித்வாரில் போய் போயிட்டானே போயிட்டானே கத்தவ முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அங்கே இருக்கிற மகாத்மாக்கள்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க இது ஒரு ஹேபிட் எப்படின்னா யாராவது தடிக்கி விழுந்துட்டானா நம்ம பார்வதி பதேம்பா இந்த அப்படி பழக்கம் பாத்திரம் கீழே விழுந்துட்டுன்னு வச்சுங்கோ பத்து பத்துன்னு போட்டுவிட்டோம் எல்லாட்டையும் இந்த ட புஸ்தகமே கீழே விழுந்துருத்துனேன் நம்ம பார்வதி பற்றி சொல்லி சொல்லியே பழக்கம் சில பேருக்குலாம் எல்லாத்துக்கும் நல்லது நல்லதுன்னு சொல்லி பழக்கம் என்ன எங்கள் வீட்டில் கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்கோம் ரொம்ப நல்லது குழந்த பிறந்திருக்கு ரொம்ப நல்லது டைவர்ஸ் ஆகிடுது நல்லது அப்புறம் எங்கள் அண்ணாவுக்கு ஆக்சிடென்ட் நல்லது நல்லது நல்லதுன்னு சொல்லி பழகினா எல்லாத்துக்கும் நல்லது சடனாக வந்துவிடும் அது பரவாயில்ல அதனால் இங்கே என்ன சொல்கிறார் இந்த ஸ்லோகம் அவசே நாப்பி அன்னோயிங்லி அன்னோயிங்லி என் நாம்னி கீர்த்தித்து சில நாஸ்திகர்கள்லாம் சில ப்ரோக்ராமுக்கு அங்கே வந்து அத்தனை பேர் நான் ராம கிருஷ்ணா போது அவன் மாத்திரம் எப்படி சொல்லாமல் இருக்கிறது அவன் அறியாமல் வாய் சொல்லிவிடும் ஏன்னா அந்த கூட்டத்தில் குரோ கூட்டத்தோட கோவிந்தான்னான் அவன் எல்லாம் அந்த குரூப்பில் வந்திருந்தா நம்மளும் அந்த குரூப்பில் போனால் அங்கே அப்படி தான் அண்ணா நாமம் வாழ்க ஐயா நாமம் வாழ்க சொல்ல வேண்டிதான் எல்லாத்துக்கும் நாமந்தான் இங்கே அப்படி இல்லை அவசே நம்ம வில்லே வில்லே இல்லாமல் அவசே எந்த நாம நாமனி கீர்த்தித்தே எவருடைய திருநாமமானது சொல்லப்படுகிறதோ சத்யா சர்வ பாத்த கைகி புமான் விமுச்சியத்தே இறைவனுடைய திருநாமத்தை சொன்னாலே சர்வ பாப நிவர்த்தி ஆஹ பகவான் நாமாவை சொன்னாலே போரும் சித்தசுத்தி கிடைக்கும் பாபங்கள்லாம் போகுங்கிறதுக்கா அதுக்கு உதாரணம் சொல்கிறார் ஓ இந்த சிங்கத்தை பார்த்தா ஓனாய் எப்படி ஓடும் ஓனாயெல்லாம் சிங்கத்தை கண்டாலே ஓடிடும் பயப்படும் அது இப்படி சிங்கம் ஒன்றும் இல்லை எப்படியும் பெடரியை கொஞ்சம் இது பண்ணால் போகிறோம் இல்லாட்டி கொஞ்சம் உருன்னா போகிறோம் பின்னங்கால் பெடரில் அடிக்கன்னா ஓடும் அது மாதிரி போயிடுமா போவோம் சிம்மத்ரஸ்தைஹி விரக்கைஹி இவை விரக்காகனா ஓனாய் இவன்னா போல த்ரஸ்திம்மத்ரஸ்தைகினா சிங்கங்களால் பயமுறுத்தப்பட்ட அச்சுறுத்தப்பட்ட ஓனாய்களை போல எப்படிலாம் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க பாருங்கள் முதல்ல என்ன சொன்னார் உலோகத்தை நெருப்பில் போட்டால் எப்படியோ அப்படின்னார் இங்கே என்ன சொல்கிறார் சிங்கம் விரட்டினா ஓனாய் எப்படி ஓடுமோ அப்போ சிங்கம் ஓனாய் விரட்டினதை பார்த்துருக்கணும் பார்க்காம எப்படி சொல்கிறது அது எங்கே பார்த்துருக்காருன்னா விஷ்ணு புராணத்தில் எழுதினவர் யாரோ அவர் பார்த்துருப்பார் ஆஹ அவசே எந்நா கீர்த்தி தே பாத்தை புமான் விமுச்சத்தை சத்திய உடனே சிம்மத்ஸ்தை விரை இவ இனி அடுத்த ஸ்லோகம் இதுவும் அதே குரூப் தான் விஷ்ணு புராணந்தான் தியாய்கிறேயன் யை த்ரேதாயம் அர்ச்சயன் எதாப்னோ ததா ஆப்னோத்தீ கலௌ சங்கீர்த்திய கேஷவம் ஏற்கனவே இந்த பதம் வந்தது அதுக்கு அர்த்தம் நான் அப்போவே சொல்லிவிட்டேன் பித்தியத்தை ஹிரதய ஏற்கனவே வந்தது கிமேக்கம் தெய்வத்தம் லோகையில் பார்க்குறேன் என்னோடய புஸ்தகத்தில் இந்த கோரக்பூர் புத்தகத்தில் பத்தாவது பக்கம் தியாயன் கிருத்து இது ரிப்பீட்டேஷன் தான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறார் ஏற்கனவே இதுக்கு அர்த்தம் அங்கேயே சொல்லிவிட்டேன் அதாவது கிருதயுகத்தில் தியானத்தினால என்ன பலன் கிடைக்குமோ த்ரேதா யுகத்தில் யத்தினால் என்ன பலன் கிடைக்குமோ துவாபர யுகத்தில் அர்ச்சனை பண்ணுறதுனால என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் கலியுகத்தில் இறைவனுடைய திருநாமத்தை ஓதினாலே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு ஆக இதெல்லாம் சித்தசுத்தி மோட்சம்னு அர்த்தம் இல்லை ஆக மனத்தை தூய்மைப்படுத்தி ஒருமுகப்படுத்துறதுக்கு சாதனம் கிருதயுகத்தில் தியானம் திரேதாயுகத்தில் யஜம் துவாபர யுகத்தில் அர்ச்சனை கலியுகத்தில் பகவன் நாம பஜனம் கீர்த்தனம் சிந்தனம் அதுதான் அடுத்த ஸ்லோகம் ஏற்கனவே இதை சொல்லியாச்சு அதனால இதை முடிச்சுட்டோம் தியாயன்கிருத்தே யஜன் யஜிஹி திரேதாயாம் துவாபரர்ச்சையன் எதா புனோத்தி ததா புனோதி எந்த ஒரு பாப்ப நிவர்த்தி சித்தசுத்தி கிடைக்குமோ அதுதான் இங்கேயும் கிடைக்கும் கலௌ சங்கீ கேஷவம் சங்கீ தோம் கலியுகத்தில் கேஷவன நன்றாச்சி பண்ணிய அது அடையலாம் அடுத்தர் பாப்பா துஷ்டித்தைரஸ்மனிப்பிருஷ்டி பாவக இந்த ஸ்லோகங்கள்லாம் நீ ஞாபகம் வச்சுக்கணும் தேர் ஃபோர் பவித்ராணாம் பவித்ரம் அது மறந்து விடப்படாது அதுதான் பல்லவி பவித்ராணாம் பவித்ரம் பவித்ராணாம் பவித்ரம் இறைவனுடைய திருநாமம் தூய்மைப்படுத்துவதிலே தலை சிறந்தது ஆக ஒன்று துவைத்த பக்தி இல்லாட்டி அத்வைத ஜானம் ரெண்டு தான் பவித்ராணாம் பவித்ரம் துவைத்த பக்தினால் அத்வைதான சித்தி அத்வைதான சித்திச்சாதான் துவைத பக்திக்கு பூர்ணத்துவம் ஆக துவைத பக்தி பண்ணலனா அத்வைதான சித்திக்காது அத்வைதான சித்திக்கலேனா துவைத்த பக்தி பூர்ணமாகாது ஆக இதுதான் விஷயம் அதை ரெண்டு வித் இங்கே சொல்லிகிட்டே போகிறாரு இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறது துஷ்ட சித்தைஹி அப்பி ரொம்ப மோசமான எண்ணங்கள் உடையும் துஷ்ட சித்தாக சித்தைஹின்னு போட்டார் துஷ்ட சித்தைஹி அப்பி நம்மளே பார்க்குறோமே நம்ம சத் சங்கத்துக்குள்ளே விதவிதமான வெரைட்டிலாம் இருக்குது இல்லையா நம்ம கூடயே குரூப்பில் பார்க்குறோமே அதுக்கு காமம் இருக்குது குரோதம் இருக்குது லோபம் இருக்குது மோகம் இருக்குது மதம் இருக்குது மாத்தரியம் இருக்குது எல்லோருக்கும் இருக்குது ஆண் ச வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குன்னே சில பேர் அதை பிளான் பண்ணியே இருக்கிற மாதிரி பகவான் அதை வச்சுருக்கார் எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்குவத்தை கொடுத்துக்குது பரஸ்பரம் பக்குவமே குர்வந்தகா அப்படின்னு சொல்ல வேண்டிதான் நீ என்னை பக்குவப்படுத்து நான் உன்னை பக்குவப்படுத்துகிறேன் நீ என்னை திட்டி என்னை பக்குவப்படுத்து நான் உன்னை திட்டி நான் உன்னை பக்குவப்படுத்துகிறேன் வேண்டுமாதிரி இல்லையா அப்படி தான் இருக்குது வீடு முழுக்கவே இப்படி தான் இருக்குது ஆக துஷ்ட சித்தைஹி துஷ்ட சித்தைஹினன் அர்த்தம் கெட்ட எண்ணங்களை உடையவர்களும் கூட எப்படிலாம் சொல்கிறது பாருங்கள் கெட்ட எண்ணங்கள் நிரம்பியவர்கள் கூட ஏதோ வந்து அவனுக்கு அந்த கெட்ட எண்ணத்தை வெளிப்படுத்துறதுக்கு எங்கே இல்லாமல் ஆளெல்லாம் தேடுறான் ஒருத்தனு கிடைக்கல இங்கே பகவான் நாமா சொல்லிகிட்டு இருக்கவன் தான் கிடச்சான் அங்கேயும் வந்து ஏதோ இவனும் நாமா வழி சொல்கிறான் ஹரிஹி பாப்பானி ஹரதி துஷ்டசித்தைஹி அப்பி ஸ்மிருதா ஹரிஹி கெட்டவனாக இருந்தாலும் அவனும் பகவான் அவர் சொல்கிறார் உபன்யாசம் பண்ணுறாரு இவனுக்கு முழுக்க மண் மண் தலை முழுக்க ஒரே கெட்ட எண்ணமாக இருக்குது ஆனால் வந்து உட்கார்ந்து சத் சங்கத்தில் உட்கார்ந்து சொல்கிறார் மே கஷ்யாமம் இவனும் அது என்னோட கேட்குறான் அப்படி ஆ ஓ என்னோ சொல்கிறாரு அப்படி பீத்த அப்படி ரொம்ப பட்டு பீதாம்பரத்தை உடுத்தின்னு இருக்கார் மஞ்ச மஞ்சன்னு இருக்குது மாம்பழக்கலரில் இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார் யார் இந்த உபன்யாசம் பண்ணுறவர் சொல்கிறார் என் உடனே வந்து உட்கார்ந்த உடனே என்னவோ சொல்கிறேன் அவனுக்கு அது யோசிக்கத்தான்னு தண்ணும் மாம்பழக்கலர் பட்டு பெருமாள் கட்டின்னு இருக்கார் மயில் கண் வேஷ்டி இப்படி மேலே போட்டுன்ட்ருக்கார் அப்படிலாம் பெருமாள் திருப்பதி பெருமாள் அங்க வஸ்திரம் போட்டுருக்கார் ஆபரணங்கள் எல்லாம் போட்டுன்ட்ருக்கார்னு சொல்கிற போது கொஞ்சம் மைண்டில் அந்த அந்த ரூபம் போகிறது இல்லையா ஆஹா துஷ்ட சித்தைஹி ஸ்மிருத்தா அப்பி அது எதோ வந்து சத்சங்கத்தில் தெரியாமையோ தெரிஞ்சோ உட்காந்து விட்டார்வர் ஏதோ கொஞ்சம் புண்ணியம் வேலை செஞ்சுருக்கு அங்கே இருக்கிறவனையும் க்ளாஸுக்கு வந்து வந்தால் உட்காந்தா கிளாஸை கேட்க வேண்டியதாக இங்கே திரும்பி திரும்பி எல்லாரையும் பார்த்துக்கிறது யாரெல்லாம் வந்திருக்கா கொஞ்சம் உத்து பார்க்குறது வேறு ஓஹோ அப்படின்னா என்ன ஜுவல் போட்டுருக்கான்னு அர்த்தம் என்ன நகை கட்டின்னு இருக்கா என்ன புடவை கட்டின்னு இருக்கா கொஞ்சம் உத்துப்பாகிறது பார்த்துட்டு அது அப்புறம் அது ஸ்மிருதி வெங்கடாஜபதி ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் எல்லாம் இப்படி இது இவர்பாட்டுக்கு பாவம் வர்ணனை பண்ணிட்டுருக்க ஆக துஷ்ட சித்தை அப்படி ஸ்மிருதா துஷ்ட அதாவது கெட்ட எண்ணங்கள் நிறைந்திருப்பவர்கள் கூட ஹரியை நினைத்தால் அந்த மகாவிஷ்ணுவை நினைத்தால் நினைத்தால் என்ன ராமானுஜர் கதையில் நிறைய வரும் ஒரு பெண்ணுக்கு கூடை பிடிச்சிட்டே ஒருத்தன் நின்றுட்டு இருப்பான் ஒரு அழகான பொண்ணுக்கு அவன் பிடிச்சி அவ மூஞ்சியவே பார்த்துட்டுருப்பான் அவ பெருமா அவன் பெருமாளை பார்த்துட்டு இருப்போம் எப்படி அவர் ராமா அதாவது ராமானுஜர் சுவாமி கதை இருக்குது ராமானுஜ கோவிலில் பெருமாள் வந்து ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதர் எழுந்து அருள்றார் வந்து ஒருத்தன் வேறு ஒருத்தன் என்ன பண்ணுறான்னா அவன் பொண்ணை பொண்ணை இன்னொரு அந்த அவளுக்கு அவன் அவ ரொம்ப அழகான அவன் பேரில் இவனுக்கு ஒரு மோகம் அதனால் அவன் முகத்தில் எதுவும் விழுந்துடப்படாதுங்கிறதுக்காக கொடையை அவளுக்கு பிடிச்சின்னு அவன் மூஞ்சியவே பார்த்துட்டு இருக்கான் ராமானுஜர் இதை பார்த்துட்டார் அவரும் பெருமாளை பார்க்குறதுக்கு பிறகு கொஞ்சம் லைட்டாக இதை பார்த்துட்டார் அவர் லைட்டாக பார்த்தா இன்னும் இந்த இந்த பையன் எவ்வளோ பார்த்துட்டு இருக்கான் வந்து அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சி கூட்டின்னு போனாரான் யார் இவர் கொஞ்சம் அவனை கூட்டின்னு போய் இந்த பாரு இந்த பெருமாளோட முகத்தை பாருப்பா அது அழிஞ்சு போகிற அழகு அந்த மூஞ்சியை பார்க்குறேன் இதை பாரப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவன் பக்தனாக மாறினதாக சரித்திரம் இருக்குது அப்புறம் அவங்க ரெண்டு பேருமே ராமானுஜருக்கு சேவை பண்ணதாக சரித்திரம் இருக்கு ஆக இங்கே என்ன இது இதோட அர்த்தம் இது விஷயம் என்னென்னா ஹரிகி சர்வஸ்மிருஷ்டச்சித்தை ஸ்மிருதா அப்பி ஹரிஹி பாப்பானி ஹரதி ஹரிர் ஹரதி பாப்பானி ஹரியானவர் பாபங்களை எல்லாம் நீக்குகிறார் யாருன்னா கெட்ட எண்ணம் இருக்கிறவன் நினைச்சாலே பாபம் போகும்னா இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் நல்ல எண்ணங்கள் நிரம்பினவன் நினைத்தால் அவன் மோட்சத்தை அடைவான் என்பதை சொல்லவும் வேண்டுமோ இது பேர் கிமுதன் நியாயம்னு பேர் அதுக்கு ஒரு உதாரண சொல்கிறார் அனிச்சையாபி சம்ஸ்பிருஷ்டா அனிச்சா அனிச்சான்னு சொன்னால் இச்சை இல்லாமல் அதாவது தெரியாமல் கவனக்குறைவா சம்ஸ்பிருஷ்டகா பாவகா தெரியாமல் நல்லா தெரியாமல் நெருப்பை தொட்டுவிட்டான் ஏதோ எங்கேயோ ஏதோ நெருப்புன்னே தெரியல அப்போ அவன் வந்து நல்ல அப்போ அவன் தோஷக்கல்ல நல்லா சு அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் இப்படி இறக்கி வச்சுருக்கான் ஏதோ ஞாபகத்தில் வந்து கழிவு மேலே கையை வச்சு வச்சுங்குணேன் சுடுமா சுடாதான் தான் நல்லா சுடும் ஆகா தெரியாமல் தொட்டாலும் நெருப்பு சுடும் தெரிஞ்சு தொட்டாலும் சுடும் தெரியாமல் தொட்டாலும் சுடும் என்கின்ற நியாயப்படி நீ கவனக்குறைவாக சொன்னாலும் சரி கெட்ட எண்ணங்களோட சொன்னாலும் சரி நல்ல எண்ணங்களோட சொன்னாலும் சரி அந்த மந்திரம் ஹரி மந்திரம் என்னது பாபத்தை போக்கியே தீரும் இதெல்லாம் கொஞ்சம் அத்தி இது என்ன சொல்கிறது அர்த்தவாதம் கொஞ்சம் புகழ்ந்து சொல்கிறதுன்னு சொல்லுவோம் இருந்தாலும் எப்படி இந்த வழிக்கு வரட்டும் அதனால் எல்லாருக்கும் யாரையுமே வந்து கில்ட் ஃபீலிங்கோடு வைக்கிறது நம்ம சாஸ்திரத்தோட நோக்கம் இல்லை அதனால் நீ வந்து இது பண்ணினா கூட நீ மேலே வந்துடு கவலைப்படாத அப்படின்னு சொல்லி எல்லாரையும் என்கரேஜ் பண்ணுறது ஆஹா அஹா ப்ருகன்னாரதியாணம்னு நினைக்கிறேன் ஒன்னா ஒன்று பதினொன்று ஸ்லோகம் இது அடுத்த ஸ்லோகமும் இதே தான் சொல்லுகிறது சொல்லி சொல்லி திரும்ப திரும்ப சொல்கிறது பவித்ராணாம் பவித்ரம் இதை ஞாபகம் வச்சுப்போம் இந்தளவில் நான் இன்றைக்கு வகுப்பை நிறைவு செய்கிறேன் ஹரிவோம் சச்சிதானந்த ரூபாய Namo Namo gurave buddhi கிருஷ்ணா க்ளிஷ்டிணே நமோ வேதாந்தியுரவே நமோஸ்வனன்ய சகசிரமூர் சகசிரபாட்சிபாஹவே சகசிரநா புருஷா சாஸ்வோட்டியுகாரிணே நம மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வா்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்திஷா ஹரி ஓம் ஆதிகாஸ்மீ சத்நாமாராஜிகீ